வணக்கம் நேயர்களே நட்டினியின் சரித்தரும் தொற்று சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு கோப்பன்ஹேகன் நகரில் கிறிஸ்டியன்பர்க் அரண்மனை தீயில் எரிந்து அழிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜப்பான் நாட்டில் இராணுவத்தினர் அரசை கவிழ்க்க இடம்பெற்ற புரட்சி தோல்வியில் முடிவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பிரிட்டன் அணுகுண்டு வைத்திருப்பதாக அந்நாட்டு பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கு மேற்கு வெர்ஜீனியாவில் ஒன்று உடைந்து வெள்ளம் பெருக்கெடுத்ததில் 125 இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெய்ரூட்டில் இருந்து ஐக்கிய அமெரிக்க படைகள் வெளியேறின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ உலகம் தழுவிய வலை தளத்தை அறிமுகப்படுத்திய டிம் பெர்னர்ஸ் அவர்கள் லீ நெக்ஸஸ் என்ற உலகின் முதலாவது இணைய உலாவியை அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வளைகுடா போரின் போது குவைத்திலிருந்து ஈராக்கிய படைகள் வெளியேறுவதாக அதிபர் சதாம் ஹுசீக் சதாம் ஹுசைன் அறிவித்தார்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 697 தொன்னூத்தி ஏழு கலிலியோ என்று பெயரிட்ட குறுங்கோல் ஒன்று பூமிக்கு 35 ஐந்து அதி நெருக்கத்தில் கடந்து பறந்து சென்றது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு குயிலியோ நாட்டா நோபல் பரிசு பெற்ற இத்தாலிய வேதியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அகமது செவாயில் நோபல் பரிசு பெற்ற எகிப்திய வேதியியலாளர்